الحمد <سؤال> لله باقaban الله <سؤال> نقود لدنا رل صلى الله andinav நேரத்தில் <laughs> ஆனந்த பூமியினுடைய ஆட்சியை கடைப்படங்கு அம்பா ஜெல்ல திராலு வாழும் அவனுடைய கையில் வைத்து அவன் நாடியவாறு காட்சி செய்து கொண்டிருக்கிறான் மிருகங்கள் பறவைகளுடைய ஆட்சியை அம்மா அவனுடைய கையில் வைத்து அவன் நாடியவாறு ஆட்சி செய்து இரவும் பகலும் மாறி மாறி வருவதனுடைய ஆட்சியையும் அம்மா ஜெல்ல திலாலு அண்ணன் அவனுடைய கையில் வைத்து அவன் நாடியவாறு ஆட்சி செய்து சில மிருகங்களுக்குள்ளே அவைகளின் ஏனைய மிருகங்களில் புரோதத்தை போட்டு அவன் ஆட்சி செய்கிறான் சில மிருகங்களுக்குள்ளே அன்பை போட்டு அவன் ஆட்சி செய்கிறான் இதயங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய உச்சலாட்டங்களின் ஆட்சியும் அல்லாஹுடைய கையில் மனிதர்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் ஆட்சியும் அல்லாஹுடைய கையில் மனிதர்களுடைய சூழ்நிலைகள் காலநிலைகள் பொருளாதார மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் ியஜரத் முஷம்மத் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாங்கும் தயானத்துடைய நாள் வரைக்கும் நபியனுடைய வாழ்க்கை அடிச்சோடுகளை முயற்சி செய்கிறார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹி வேண்டிக் கொண்டதன் பின்னா கணிமிக்க மேலான பெரியவர்களே கணவான சகோதரர்களே மனிதர்களை படைத்த நோக்கத்தை பற்றி கூறும் பொழுது கொண்டா காலத்துக்கு எதற்காகவும் படைக்கவில்லை என்றால் வாக்குறுகிறார் கனியமானவர்களே ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்துல விளக்கம் கிடைச்சிட வேண்டாம் ஒரு விஷயத்தினுடைய விளக்கம் கூடுதலாக கிடைக்கும் அதனால பயமும் உண்டாக அதனால அன்பும் உண்டாக முடியும் அன்பும் உண்டாகும் பயமும் உண்டாகும் ஒரு பெருமதியும் ஒரு பொருளினுடைய சக்தியும் ஒரு பொருளினுடைய பெருமதியும் மனிதனுடைய இதயத்துக்குள்ள எதுவரைக்கும் கூடுவோ அதுவரைக்கும் அவனுடைய அன்பும் அவனுடைய பயமும் உண்டாகும் கண்ணியமானே எப்ப மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை பத்தி என்னென்ன விளப்பம் இல்லையோ அப்ப அது எவ்வளோ பயங்கரமானதாக இருந்தாலும் அதுல பயம் உண்டாகாது அது எவ்வளவு பொறுமதியானதாக இருந்தாலும் அதுல ஆசையும் ஆர்வமும் அன்பும் உண்டாகாது அல்லாஹோல மன்னிப்பான் அமல் செய்யவே தேவையில் அல்லாஹ விளங்குவதற்குரிய முயற்சி செஞ்சாலே அல்லாஹ் பண்ணிப்பான் கனிமாவன பிரச்சனை என்னடா எங்களுக்கு அல்லாஹுல யார் என்று தெரியாது எங்க அல்லாஹம் எங்களுக்கு இன்னும் இல்லை எங்கள்கிட்ட ஒரு சகோதரர் வந்து அல்லாஹை பத்தி சொல்லுங்களேன் என்று கேட்டா இல்லை இல்ல அப்படிதான் அது அப்படித்தான் ஆனால் அல்லாஹ் இருக்கிறான் எங்களுக்கு அல்லாஹூ சொல்லுமா எனக்கு அல்வாஹல் எங்களுக்கு எங்கள் அல்லாஹுடைய விளக்கம் இல்லாமல் போனது அதனால உலகத்திலே அனைத்திலையும் பயம் உலகத்துல அல்லாஹோ விளங்கல் அல்லாஹு அல்லாஹூ அடையணும் என்ற அல்லாஹோ ஒரு அன்பும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் அன்பிருக்குது எனக்கு எல்லாத்திலையும் பாப்பம் இருக்குது ஒவ்வொரு பொதுபாலையும் எந்த தலைப்புல பேசினாலும் சரி எவ்வளவு பெரிய மசிசாக எவ்வளவு பெரிய முக்தி சாபாக எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி நுணுக்கமான தலைப்புகள் பேசப்பட்டாலும் சரி ஒரு இமாம் அவருடைய பொத்துவான இஸ்லாமியர்களே அல்லாஹு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாத பொத்துவாக முடிச்சா அப்படி சொல்லாத பொத்துவாவ முடிச்சா பொத்துவாக்கு வரக்கூடியவர்களுக்கு தக்குவாவுடைய ஞாபக நூட்டுகள் செய்யப்படவில்லை என்று அந்த சொத்துவா சேராதுக்கும் பழகி செய்ய முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் பயந்து கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்கிறேன் என்று இவான் சொல்லுவாரு எங்களுக்கும் அது பழகி நிறைய பேருக்கு சொத்துவால் அது பாடம் ஆனால் கணியில் அதனுடைய நோக்கம் என்ன ஏன் ஒவ்வொரு கிழமையின் சொல்றது வாஜி ஏனென்றா ஒரு தலைமையில சில நேரம் மறந்துறேன் என்னுடைய படைப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை நான் மறக்க முடியும் கண்ணியமான சோதனை பால்க வந்து ரமதான் முடிய போகுது நோம்பு வருங்க சத்தம் தான் கேட்டுச்சு திரும்பி பாக்கிறதுக்குள்ள நோம்பு முடிஞ்சிருச்சு நிறைய பேர் கவலைப்படுற கைசேதப்படுற நேரம் இதுதான் பாருங்களே அப்பா நோம்பு போன மாதிரி விளங்கும் இல்லை சரியா அமல் செய்யும் கிடைக்கலை பாருங்களே அவனையும் பிரச்சனையால் இன்னைக்கு எங்களுக்கு வந்து நானும் ஒரு அமல் செய்யலாம நான் செய்யாத அவனுக்கு யார் யாரையோ குற சொல்லி பழகிட்டோம் என பழக்கவே அப்படிதான் நாங்க பழகிடிக்கிறதே அப்படிதான் நான் சரி மத்தவன் தான் தெரியல என்னுடைய எல்லாமே சரி மத்தவங்க முருசாக கண்ணியமான சோதனை பாலக அவன்களை அந்நிய சகோதரர்கள் யாருக்கும் அல்வாக தெரியாது அவளுக்கு அண்ணாஹா யாரென்று தெரியாது தெரியாது நபைய தெரியாது நபர்களுடைய தியாக நபைய வாழ்க்கை எதுவுமே தெரியாது அவங்களுக்கு இல்லை ஆனால் கண்ணியமானவர்களே அவங்க இன்னைக்கு இந்த நாடு இந்த பூமி இந்த மண் எங்கடன்றதுனால அவங்க இவ்வளோ கொதிக்கிறார்களாக இருந்தால் நானே தயாரக்கூடிய நாளையில நாங்க மறச்ச இந்த தீன விளங்கினோம் நான் இவனைக்காலம் சொல்லையே நான் இவனை காலம் கண்ணியமானவர்களே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய மறுக்கூடிய மறுக்கமர் ஒரு அந்நிய சகோதரர் வந்திருந்தார் அவர் இக்லாத்துக்கு வந்த மனிதர் அந்நிய சகோதரர் அவர் லண்டன்ல வாழக்கூடியவர் அவர் மிச்ச நேரம் தப்ப ஆணையும் சகிஷையும் பத்தி பேசிக் கொண்டிருந்தார் அவர் சொன்னாரு அழுதழுது சொன்னாரு என்னுடைய உண்மை வாப்பா இந்த இஸ்லாம் கிடைக்காம இந்த தீன் கிடைக்காம இன்னைக்கு வாழ்றாரு அவர் அழுதழுந்து சத்தியம் பண்ணி சொன்னாரு அல்லாவின் மீது சத்தியமோ நாளைக்கு எனக்கு முன்னால என்னுடைய தாயும் தந்தையும் வந்தோ பயங்கரமான நரக நெருப்புல போட்டு கொசுக்கினால் நான் சிறையும் குடிப்பேன் அல்லாருக்கு முன்னாலும் சிறையும் நிறுத்துவேன் தைரியம் நிறுத்திக் கொள்ள வேண்டாம் கண்ணியத்துக்குரிய சோதனை காலகிறவான்களே எங்களுக்கு என்ன பயம் வேண்டாம் எங்க பொருளாதார பயம் எங்க வீடு பத்திரம் எங்களுடைய பத்திரம் எங்கட கடை பத்திரம் எங்கட அது பத்திரம் எங்க இதுக்கு பிரச்சனை கண்ணியமான சோதனை கால இந்த சமான் எங்க பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய சமான் அல்ல இந்த சமான் எங்களுடைய உயிர்களுக்குரிய சோதனை அல்ல இந்த சமான் எங்கட வாகனங்களுக்குரிய சோதனை அல்ல இந்த சமான் எங்களுடைய ஈமானுக்குரிய சோதனை இமையுடைய வரம் இருக்கும் என்றா அல்லாஹ் தப்பி கொள்ள முடியும் கண்ணியமானவர்களே பல பேர்கள் நாள் இஸ்லாசம் விட்டு தூரமாக அவங்க கண்டங்கள்லாம் பாருங்களேன் அல்லாஹ் அல்லாண்டுதானே நாங்கள் நினைக்கிறோம் அல்லா உதவியை காணுமே அப்பா சும்மா இப்படி இந்த அர்த்தமும் இல்லதானே என்று பேசக்கூடிய நனவுகளும் இல்லா எத்தனையோ நாவல்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்றன கண்ணியமானவர்களே அல்லாஹ் மன்னிக்கொள்ளும் அல்லாஹ மன்னிக்கவும் இஸ்லாமிய சரித்திரத்துல ரெண்டு வகையான வாழ்க்கைய வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க சமூக வாழ்க்கை இருந்துச்சு வாழ்க்கை இன்னும் மைனோரிட்டியுடைய வாழ்க்கை மக்கள் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய காலம் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க கொரான் ஹரீஸும் எப்படி இருந்துச்சு கொராயின் ஹரீசுடைய வழிகாட்டல் எப்படி இருந்துச்சு சஹாபாக்கள் குறைவாக இருக்கக்கூடிய காலம் அந்நிய மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய காலம் கொரானுடையும் வழிகாட்டல் எப்படி இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்துட்டா முதலாவது அப்பதான் கண் தொட இந்த உலமா வைக்கிறாங்க பாரு இவங்க வாழத்தான் இல்லாமல் செலவு மேடம் வாய்ந்து கண்ட மாதிரி வார்த்தைகள் கண்ணிய குறிவான வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் அதனால இடையில வந்த ஒரு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன் அதுல சுருங்கா சுருங்கா சொல்லுங்க சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறாங்க ஆயிஷா ரவியல் கொண்டாங்க செஞ்ச முக முக்கியமான அமன் மிஸ்வாக்குடைய ஆமன் அசிவா சுமசர அது வாயை சுத்தப்படுத்தும் ரப்படைய பொருத்தத்தை கொழம்பு கேட்கும் வாழ்க்கை நோக்குமே அதுதான் இதுக்குத்தான் இவ்வளவு தருமங்கள் இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டங்கள் இதுக்கு தான் அறுபது எழுபது வயசாக நோய்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வரிகளும் எல்லாத்தினுடைய நோக்கம் என்று அன்பாக பொருந்திக்கொள்ள வைக்கணும் என்று அன்பாக அடங்கும் கிடைக்கும் எனக்கு பொறுமதி வழங்கவில்லை அது தொடர்ந்தா அவர்களுடைய சமான் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது யுத்தத்தில் அந்த ஜமனில தான் இஸ்லாமிய இஸ்லாம் கடும் வேகமாக பரவி கொண்டிருந்து அதற்கு வலித தலைமையின் கீழ யுத்தம் நடந்து கொண்டிருக்குது ஆனால் தோல்வி திரும்ப திரும்ப தோல்வி வந்து கொண்டே இருக்குது அதற்கு அந்த ஒரு சாதி அனுப்பினாங்க பாருங்க இந்த யுத்தம் செய்யற ஸ்தலத்துல யுத்தம் செய்யக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன சொல்லக்குகள் மிக்சாகி இருக்குதுன்னு ால இலாமிய தரிசனத்தில தோல்விய தகுதிய சம்பவங்கள் இருக்கிறது எங்களுக்கு எத்தனையோ பேருக்குறோம் எத்தனையோ பேரு ஊர் காவல் என்ற பெயர்களே இரவு கும்பாலம் அடிச்சு கொண்டு ஆடிச்சு கொண்டு காற்று ஆடிக்கொண்டு கரம் ஆடிக்கொண்டு அவனை கொண்டு அவ் உணவாக்களை ஏசி கொண்டு காண்டவனுக்கெல்லாம் இப்ப வேணும் அல்லாடு உதவி நேரம் கண்ணியமாவை அல்லா மன்னிக்கணும் நாங்கள் விலங்கி இருக்கிற தீன் வேற சாபாக்கள் வாழ்ந்த தீன் வேற செண்டும் உல்டா பக்க பக்கம் கனியமானவர்களை ஒரு கட்டத்தில் சாப்பிட்டாங்க அதற்கு விதிரலாம் தொண்டைக்கு கீழே போல விடல அதுல ஆயிஷா ரவி அதற்குள்ள அவங்கள தொண்டை அப்படியே புடிச்சு கொண்டாங்க அப்படி மீண்டும் சக்தி எடுத்து அந்த நஞ்சூக்கப்பட்ட மாமிசன் தக்கிட்டாங்க ஆனால் நீண்ட காலத்துக்கு பின்னால சக்கராத்திர நன்றி சொல்றாங்க அந்த நன்றியுடைய வழியை நான் இப்ப அனுபவிக்கிறேன் கணிமன் சோதனை காலகட்டங்களில் நந்தூக்கப்பட்ட மாநில வழிமா சொல்லி சொல்ல அவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட அல்லா சக்கராசில விளங்கப்படுத்தினான் சாதாரணமான விஷயம் ஆனால் யார் வளமாக்களை பத்தி புறம் பேசுறாங்களோ யார் உலமாக்களுடைய தின்றதுல இன்பம் கண்டு வளர்றாங்களோ யார் உலமாக்களுடைய தின் நாட்களை யாருக்கும் வளமாக்களை பத்தி புறம் பேசுறது வலமாக்களை பத்தி அவதூறு சொல்றதுல இன்பம் காண்றாங்களோ தகராங்க நஞ்சூட்டப்பட்ட மாமிஷம் அது சாதாரண புறம் பேசினா சகோதரனுடைய மாமிசத்தை தின்றதுக்கு சமம் வாட்ஸ்அப் அல்லாஹு அக்மர் தனியை கால கிராமங்களே எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா முதலாவது நாங்க விரல் நீச்சா அடுத்த வந்துட்டா எங்கட அதெல்லாம் சரி நாங்கர் நாங்க எல்லாமே சரி எங்கட பெரிய மர்ஷாலா ஒது ஒரு நாளை ஒரு இ யாருக்கு துவாரியில் அவருக்கு ஹிதாயத்துடைய பாதையே மூடப்பட்டோம் கனிம இன்றைக்கு எங்களுக்கு சொல்லுதான் ஓடும் எங்களுக்கு அமல் செஞ்சா எழுந்தி ஆனா உதவி அல்லாட நேரடியா கூடைய பிச்சு கொண்டு இறங்கும் சாகம் எப்படி இருக்குது உதவி இறங்கணும் கூட பிச்சு கொண்டு உதவி இறங்கணும் அல்லோ இறங்கணும் அடிப்படை கூட இறங்கணும் ஆனால் அமலுக்கு வர போல அது எங்களை எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து டைம் இருந்தா பாப்போம் கண்ணியோதனை பழகிக்கப்படும் அவங்க ரத்தியா வாழ்ந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க உடன்படிக்கை செய்யப்படும் உடன்படிக்கை உடன்படிக்கையிலே பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று எழுதில்ல எழுதுகிறேன் முசம்மதுலா எழுதுகிறேன் என்று எழுதினது அந்த லெட்டர் முதலாவது அவங்க எடுத்து படிச்சுட்டு சொன்னாங்க முசம்மது எழுதுங்க ரசூல் எழுதவானு நீங்க நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முசம்மது எழுதுங்க அப்படி என்றால் அக்ரிமெண்ட்டுக்கு ரெடி ஆகணும் சரி முதலாவது முசம்மது எழுதினா பிஸ்மில்லா என்றெல்லாம் எழுதவானோம் அல்லா ஒப்பந்து ஆரம்பிக்கிறேன் அது சரி வரா நாங்க அல்லாற்றுக்கொள்ள ரெடி இல்ல நீங்க இஸ்லாமிய வேலை இல்ல அதெல்லாம் முசல்மன் எழுதுறதுங்க அதுக்கு மக்கள் எழுதுங்க சரி எழுதினா என்னென்ன எழுதுறாங்க இவங்க சொல்றாங்க நாங்க எப்படி உடன்படிக்க செய்யறா வேண்டாம் வந்து எங்கட பக்கத்துக்கு உங்களோடவங்க யாராவது வந்தா நாங்க அவங்கள அடிமைகளாக யூஸ் பண்ணுவோம் விட மாட்டோம் எங்கடவங்க யாராவது உங்களோட பக்கம் வந்து மாட்டிக்கொண்டா நீங்க உடனே அவங்கள விடுதலை செஞ்சிடும் சாக்கள் கொதிக்கிறாங்க சகாவாக்கள் கொதிக்கிறாங்க அதற்கு எப்படிப்பட்ட சகாபி தெரியுமா எப்படிப்பட்ட வீர சகாபி தெரியுமா இஸ்லாசுக்குள்ள வந்த உடனே கதாவுக்கு ஒரு வந்தாங்க வந்து சொன்னாங்க உங்கள யாராவது இருந்தால் உங்கள யாராவது இருந்தால் உங்கள மனைவி மாற விதமையாக்க விரும்பினால் உங்கள பிள்ளைகளை அனாமையாக்க விரும்பினால் என்னோட வந்து யுத்தம் செய்யுங்கள் யாருமே தயாராகல்ல எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க கண்ணியமான இதே போல சூழல் அல்ல இதரமான சூழல் அவருடைய உள்ளத்தில் அவ்வளோ அந்த தைரியத்தை கொடுத்தார் அவர் மக்களுடைய உள்ளத்தில் அவ்வளவு பயத்தை கொடுத்தாங்க ஆனாலும் நடித்த அவங்க மைனாரிட்டியா வாழ்ந்த காலத்துல எப்படி வாழணும் என்ற பாடத்தை படிச்சுட்டு இருந்தாங்க யாருடைய உரிமைகள் தேவைப்படணும் என்ற பாடத்தை படிச்சிருந்தாங்க கண்ணியமான சூழ்நிலைப்பாளர்களே எங்களுக்கு கண்மியா பொறுமையா இருங்க அவசரப்படவாதம் அமல் செய்ய விவாத செய்ங்க சுஜூடுகள் ஆளுங்க நாங்க சொல்றதை வழிபடுங்க தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுங்க நாளும் பொறுமையா பொறுமையோ பொறுமையா ஐந்து இப்படி தரிவாரே நாங்கள் நினைவாலும் செய்யத்தானே வேணும் எங்களுக்கு நிலமாலும் கண்ணியமான ஒன்றும் செய்ய முடியாது அல்ல அவருடைய பயனில்லாதவர்களால் என்ன செய்ய முடியும் அதனால் சூழ்நிலை சொல்லு சொன்னாங்க ஒரு ஜமான் வரும் தயாவம் நெருங்கின ஜமான் எப்படி இருக்குமேட்டோ அந்த ஜமான் சாப்பாட்ட முன்னால வச்சுக்கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர் சாப்பாட்ட முன்னாடி கூப்பிடுற மாதிரி முஸ்லீம்களை முழு உராக கூப்பிடுவோம் அடிப்போம் உடைமைகளை நெருக்குவோம் இல்லாமலே ஆக்குவோம் என்று முழு உராக அழைப்பும் எடுக்கும் கண்ணியமான ஒரு ஜமான் நாங்கள் எல்லாரும் கண்ணை தூக்கி புருவங்களை உயர்த்தி பார்த்தோம் நாடுகள்டுகள்ஸ் அப்படியாது சரியான கவலை என்றெல்லாம் பேசிக் இன்னைக்கு எங்கட நாட்டுல எங்கடைய வீட்டுல எங்கட வீடுகள்ல என்னடா பாதைகள்ல நடக்குதண்டா இது என்ன நடக்குது கண்ணி மாணவர்களே என்ன நடக்குதண்டா நலீருடைய நடந்து கொண்டிருக்கேன் நடித்தாலத்துல சொன்னா அப்படின்றா முஸ்லீம்கள் குறைவா இருப்பாங்களுடைய விகிதாசாரம் தான் கூட இருக்கும் எங்களுக்கு தைரியம் எங்கட சவுதிக்கு தானே எங்கட அதிக்குத்தானே எங்கட இதைக்கு தானே அந்த நாடு இந்த நாடு எந்த நாடும் வேலை இல்ல சொன்னாங்க எந்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எவ்வளவு இருந்தாலும் வேலை இல்ல முஸ்லிம்கள் அடிக்கப்பட்டே தீர்வாங்க ஏன்டா ஏன்டா சாபாக்கு கேட்டாங்க ஏன் யார சுடண்டா அப்படின்னா என்ன நடக்கும் ஏன் முஸ்லீம்களுக்கு அவல சோதனை வரும் என்று கேட்ட நேரம் நெரிசல் முஸ்லீம்களுடைய விதயங்கள்ல ஒரு நோய் உண்டாகிறது அது கேன்சர் அல்ல அது எய்ட் அல்ல அது ஏனைய மேல் இளமாதை நோய் அல்ல அது அதை விட பயங்கரமான நோய் கேவலமான நோய் அது என்ன நோய் என்றா சொன்னாங்க வகனங்கிற நோய் உண்டாகும் வகனங்கிற நோய் நெரிசலால் சாபாக்கள் கேட்டாங்க மண் வகுன் யார சுடங்களா வகு என்ன யாரும் அல்ல வகுனண்டா துன்யா கராஹியத்தில் மௌ துன்யாவுடைய மோகம் மௌத்துடைய பயம் இன்னைக்கு ஒரு கடை வைக்கிறவாறு எப்படி சரி லோன் எடுத்து என்ன சரி பார்வையில வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தேவை தானி என்று லோன் எடுத்து ஒரு வட்டியை கிட்டியை போட்டு என்ன சரி செஞ்சு எப்படி சரி மிருட்டி அடிச்சு என்னத்தரிட்டி உருட்டி இந்த பெருட்டி வியாபாரங்கள்ல பழவி பழவி பழவி பழவி நிறைய பேருடைய வியாபாரம் வீடு பெருசா இருக்கும் மூணு நாள் வாகனங்கள் இருக்கும் ஆனால் வியாபாரம் என்ற அவனுக்கு பொல்லு இவனுக்கு பொல்லு அதை இங்க பிறக்குற இவருக்கு எடுத்து அவருக்கு கொடுக்குற அவருக்கு எடுத்து இவருக்கு கொடுக்குற இவர் கொஞ்ச நாள் அலுவலையில அவரட கொஞ்ச நாள் சிரமத்தில் பாதிக்கப்பட்டு மோகம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே துன்யாவுடைய மோகம் கூட கூட கூட கூட கோடி கோடி கோடி சம்பாதித்தாலும் இன்னும் திருப்தி அடையல இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் தேவை கண்ணிங்களே ஆடமுடிய மகனுடைய அடித்த கொதிசிறா சொல்றாங்க ஆடமுடிய மகனுடைய வாய அவருடைய மண் தான் போதும் அதுவரைக்கும் கூட சிறா கண்ணி மனிதாளுங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்னத்துக்காக வந்தோம் என்ன செய்ய வேண்டிய காலம் இந்த சமாள நாங்கள் என்ன செய்யணும் ஏன்புரி வாழ்றோம் ரமலான் வந்துச்சு ரமலான் முடிஞ்சு கடைசி இருக்கிறேன் உண்மையிலே அல்லாவுடைய நகரத்தினுடைய விடுதலை கிடைச்சிருக்குமா நிதான கண்ணியமான கொஞ்சம் கண்பில கைய வச்சு யோசிச்சு பாப்போம் எனக்கு ரஹ்மத் கிடைச்சிருந்தா ரஹ்மத் கிடைச்சிருந்தா இதயங்களுக்கு ஒரு வகையான அன்பு ஒரு வகையான மிருதுவான தன் உண்டாகும் எல்லா பாலத்தினுடைய கவலைகள் உள்ளே இருக்கும் எந்த நேரம் கவலை வந்து கொண்டே இருக்கும் அவரை விடாது அந்த கவலை அது வியாபாரத்திலிருந்தாலும் நீக்கும் அது ரோட்ல நீக்கும் அது வீட்டிலும் அது எல்லா சட்டத்திலையும் அந்த வழி இருக்கும் கனிமால யாருக்கு இருக்குது எத்தனை பேருக்கு இருக்குது ரம்தான் வாரத்துக்கு முன்னால என்னுடைய நாட்டுல கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன் வருது கண்ணிமான பிரச்சனை யார் இதை செய்யறாங்க இது யார் இதுக்கு பின்னு கிடைக்கிறாங்க இது அவங்கள வேலை இது இவங்கள வேலை அவங்க வேலை இவன்ட வேலை அப்படி செய்வாங்க அங்க சூழ்ச்சி இங்க காடு இவங்கெல்லாம் சூழ்ச்சி செய்றாங்க அவங்க எல்லாம் சூழ்ச்சி செய்யறாங்க அங்க மீட்டிங் வைக்கிறாங்க இது எல்லாம் சும்மா திதண்டவாதங்கள் இது எதுவும் இல்லை கணிம உமக்கணும் உமக்கறோம்மா சரி அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறார் அல்லா சூழ்ச்சியாளர்கள் ஆனால் ஏன் கண்ணிமாலே அல்லாஹ் எங்க பக்கம் சூழ்ச்சி செய்கிறான் இல்ல ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட்டா அல்லாத புறத்தில் முடிவுகள் இறங்குறதில்லை ஏனென்றா நாங்க இன்னும் குவாலிட்டி இல்லை நாங்க இன்னும் யானை விலங்கின விழாண்ட போல எங்களுக்கு உள்ளு கொண்டும் இல்ல நெருமனை விளாடமா தோல் காடு வீக்குது எங்கள்கிட்ட ஃபேன் வீக்குது எங்கள்கிட்ட பல்ப் இருக்குது எனக்கு நாங்க காட்டுறோம் எத வேண்டா டிராயிங்ல வரைஞ்சிருக்கிற பேனை காட்டுறோம் பாருங்கள் எங்கள்கிட்ட பேனை எல்லாம் காத்து வரும் வருமா தனி மகளிர் யாபத்து நாள் வரைக்கும் ஒரு ஃபேன் எடுக்கிறோம் எடுத்து இந்த தாரத்தால் போல உத்தரவு செய்றாரு ஆனா உங்களுக்கும் மோட்டர் இல்லை இப்ப எடுத்து மனசால கரண்டும் கொடுத்து வயரையும் கனெக்ஷனையும் போட்டு மெயின் பவரையும் கொடுத்தா சுட்டுமா காசு வருமா கிராமத்தில் வரைக்கும் இருந்தாலும் வராது கண்ணி மகளை ஏன் வராது என்றா உள்ளுக்கும் எது இருக்கணும் எல்லோருக்கும் எதுவோ அது இல்லாமல் போனால் எப்படி வரும் கனிமகளே நாங்க முஸ்லீம்களை போல நாங்க சுஜூத் செய்கிறோம் நாங்க ரோம் எழுதுறோம் இளங்கல் அன்பு வரல உண்மையான அல்லாஹுடைய இன்னும் அல்லாஹும் நெருங்க தயாரில்லை இன்னும் அல்லாவுக்காக பாவங்களை விட தயாரில்லை எப்படி கண்ணிமாலே அல்லாஹுடைய வரும் நாங்க என்ன முஸ்லீம்கள் நாங்க என்ன ஒரு வகையான முதனமான பெருமை மட்டும் எல்லாரும் உள்ளங்க அடிக்கிறது நாங்க முஸ்லீம்கள் நல்ல முஸ்லீம்கள் அப்படி உடையலாம் அப்படி உடையலாம் நாங்க முஸ்லீம்கள் என்ற பெருமையை தவிர உண்மையான ஈமனுடைய பலம் இல்லாமல் போனது இன்னும் அல்லாஹோ அடையாளம் என்ற தாக்கம் இல்லையே உத்தனையோ இடத்துல ஒவ்வொரு ரமமானுக்கு முன்னாலேயும் ஒரு வாப்பா பிள்ளைய சிறு சிறு நேரம் தனி மகனே சில வாப்பி வருவாங்க பயம் புள்ளைக்கு இப்ப அடுத்த நாள் வாபம் வராரு அல்லது அடுத்த கிழமை வாப்பு வராரு இதே மாதிரி இஷாவுக்கு தான் நூட்டுக்கு வரா இப்ப வாத்த என்ன செஞ்சாலே ஓ பாண்டு கத்தி பெறி ஊசிலை உண்மை ஓடின் குழப்பத்தை போட்டு இது சாதாரணமா நடக்கிற உதாரணம் சாதாரணமா நடத்துறது எல்லாரோட குழப்பத்தை போட்டு கொஞ்சம் ஊட்டுக்கும் எல்லாருக்கும் கவலை என்னடா வாப்பா குழம்புக்காரு மாதிரி எல்லாரும் கொஞ்சம் ஆனாலும் சில ஊர்கள் இப்படி நடக்கும் கண்ணியமானவர்களே இப்ப இப்படி ஒரு நிலைமை இப்ப அடித்தளவு இவர் பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வரார் இப்ப வாப்ப பாக்குறாரு இவருக்கு சரிவாரா என்று ஒரு குடும்பத்தை பொல்ல வச்சு ரூபா போக்கு வெளியே வெளியே இருக்கிறார் இந்த அடி இடிக்குதானே கண்ணிமாவே இந்த அடியுடைய நோக்கம் என்ன இந்த வாப்ப ஏன்னா அடிக்கிறாரு இவன் காலம் அகட்டினாரு கொஞ்சம் சத்தம் போட்டாரு கொஞ்சம் ஒவ்வொரு ரமநாளுக்கும் முன்னாலையும் இந்த உண்மைத்துக்கு அடித்தான் கட்டினான் எப்படியோ அகட்டினான் ஒவ்வொரு முறையான பிரச்சினைகளை தன்னான் ஆனாலும் நான் ஒரு பக்கம் திரும்ப எனக்கு ஒரு ஒரு ரமலானுக்கு பின்னாறு தப்பு கொண்டு வந்து சேர்க்கல இந்த ரமலான்ல கடுமையான அடிப்பட்ட கூட இன்னும் நாங்கள் திருந்தல் வேண்டாம் இன்னும் எங்களுக்கு நாங்கள் எங்களோட உள்ளங்கள்ல மாற்றம் உண்டாக வேண்டாம் பாடுகிறவர்களே அல்லா மன்னிக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களோட நிலைமைகள் பயங்கரமாக மாறும் எங்களோட நிலைமைகள் பயங்கரமாக மாறும் தன்யா இப்ப நாங்கள் நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு போவோம் இந்த நாட்டுக்கு போவோம் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நாங்கள் மாற வேண்டாம் எங்களோட வாழ்க்கையுடைய சோதனைகள் எங்களை தொடரும் துணியாவ அடைய முடியாது கனிவான நாங்க நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அவரது சப்போர்ட்டுகள் ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது முன்னூத்தி பதிமூணு பேர்கள் சகாதாக்கள் மதுரை யுத்தம் கனிமான் சோதனை பாருங்க ஆயிரக்கணக்கான காசுகளுக்கு முன்னால முன்னூத்தி பதிமூணு பேர்களுடைய வெற்றி எப்படி கிடைச்சிச்சு எப்படி கிடைச்சிச்சு கனிமான் யாருடைய எதுவுமே இல்லை யாருடைய எந்த செலன்ஸும் இல்ல الله أكبر حضرت رسول الله صلى الله عليه وسلم محمد رسول الله رحلة للعالمين ملو لها تكم رحلتاها وانا وانا سيد و المرسلين نبي رجل كلاب تنيور لعلي قيامة لي رعلينا الله نبي قمد وذلي الله ليقول لي وابني لي سلنجر يولا مباركان مبنق وانا محمد رسول الله إن نبي دعاء الله وذلي قمو سيوان أنا للنبي رجل دعاء يولا ميرام يرمسي يولا ميرام अल्लाहु अकबर धबुरुये मैलालातेले मुहम्मदुर रसूलुल्लाह सुजुदले जदी महले अनुरांग अनुरांग अनुरांग अनुरांग सुजुदले नबडीय अलु अलु अलु अलु उर नालु अनुरांग इप अबू बकर रजी अल्लाह तआला अससि पातर नबी मौतो तेरिया नबी माईसा मौतो तेरिया अवो नोरानुरांग इंदा नबी केन सेवा गन महले इवलो अलु केकोनु खय यति अल्लाह रुद हेन गिरने हेन अनुरांग அந்த ஆட்சியிடையே என்ன சொன்னு தெரியும் அல்லாஹின் மிருகங்களுடைய கோபம் இல்ல கோபம் எதிர்பிரிக்கல் ஆட்சியினுடைய பலம் இமானிய பலம் கனியமான சோதனை பாடுகிறவர்களை என்ன சொல்ல வார ஆட்சிகள் அல்லாஹுடைய கையில இதயங்களுடைய ஆட்சி அல்லாஹுடைய கையில அவர் நினைக்கிறத நினைக்கிற மாதிரி திறக்குவார் அது திவ்ராகிமான ஹிஸ்பலா எங்களுக்கு தெரியும் நெருப்புக்குள்ள போடப்பட்டாங்க நெருப்புக்குள்ள போடப்பட்டாங்க நெருப்புக்கு கிட்ட போடப்படுற நேரம் சம்பவம் தெரியும்னால பெருசா விளங்குறேன் எங்களுக்கு சம்பவம் பாடம் இதெல்லாம் பாடம் தானே பாடம் சுற்றி எங்களுக்கு வேலைங்க இல்லை என்னுடைய குடிக்கிறாங்க இந்த பிரச்சனை டைம்ல ஒருத்தர் கண்ணு மூடி என்ன குடிக்கிறாரு என்ன குடிக்க கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு பெரிய ஒரு நெருப்பு மூட்டுறாங்க ஒரு டவுன்ல பெரிய நெருப்பு மூட்டுறாங்க அதாவது டவருக்கு மேல நெருப்பு பத்து இது என்ன உள்ள போட போறாங்க ஒரு உள்ள ஒரு தூக்கி வீசுறாங்க இப்ப வீச என்ன கல்வியை என்ன சொல்லும் என்னுடைய கல்வி என்ன சொல்லும் அருமை நேரம் எப்படி இருக்கும் நான் எப்படி பேசி இருப்பேன் அவங்கள்ட்ட என்ன நாள் கேள்வி இருப்பேன் என்கின்ற எத்தனையோ கேள்விகள் இருப்பேரா மேலாண் கட்சி இவராகி அலை முழு ஊரும் சேருது முழு நாடும் சேருது ஜனாதிபதி உட்பட முழு நாடும் எந்த அளவுக்கு அவர்தான் இவராகிமல் இருக்க போறதும் இப்ப நெருப்புல போட போறாங்க முழு ஊரும் சேர்ந்து மாசக்கணக்காக நெருப்பு மூட்டுறாங்க நெருப்பு பத்து பத்தி எந்த அளவுக்கு பத்து தண்டா அதுக்கு மேலான எவ்வளவு மேல ஒரு புறவோனாலும் அது கருகி கீழே விழுந்துடும் சொல்றதுக்கு லேசி கேட்கறதுக்கு லேசி ஓ ஓப்போம் ஆனா இந்த உணர்வு பூர்வமா சிந்திங்க கண்டிமஹன் உணர்வு பூர்வமா இப்படி இருக்க எப்படி இருக்கு நிலைமை இப்ப மின்ஜிய ஒரு மெஷின்ல இப்ராஹிம் வச்சு அப்படியே தள்ளி விடுறாங்க இப்ராகிம் அலி இஸ்லாம் அப்படியே உதாரணமா இந்த அப்பா நெருப்பு இப்ராஹிம் இப்படி வாராங்க நெருப்பு கிட்ட நெருப்பு கிட்ட வராங்க இடஒலியில ஜதிரி இஸ்லாம் நீ கால் அலுவலாத்தோடு இறங்குறாங்க எடவாளி டக்ஸ்லேயே ஜெதிரீர் கேட்கிறாங்க இப்ராஹிம் என்னோட இருக்கிறார் மலைகளுக்கு பொறுப்பானாரு சொன்னா வானத்துக்கு சொன்னா மழை பெஞ்சு நெருக்கடி துறையிலும் என்ன சொல்றீங்க உங்களுக்கு உதவி செய்யவா கேட்ட உடனே இபிராஹிம் அலி அல்லாஹோ அடைஞ்சவங்க இவங்க அல்லாஹோ அடையணும் என்றே துணியால வாழ்றவங்க அவளுக்கு அல்லா நோக்கம் இல்லை சொன்னாங்க இபிராஹிம் அலிஸ்லாம் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறானோ அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அப்படி என்றால் எதிரியல் உதவியும் தேவையில்லை எதிரிலும் எதிரிலும் படைப்பு தான் உதவியும் ஜனாதிபதி என்ன கண்ணியமாக வல்லரசு என்ன கண்ணியமாக ஏன் கேட்கணும் எதற்காக பாக்குறோம் யார் எங்களுக்காக பேசணும் யாருக்காக பேசணும் நாங்க யார கேட்கணும் ஏன் கண்ணிமாலே அல்லாஹூ விளங்குறோம் இல்ல ஏன் அல்லாஹூ விளங்குறோம் அது பிஞ்சிட்டா கவலைப்பட தயார் ஆனால் அல்லாஹூ அடையல அல்லாஹுக்காக ஒரு சஜிர் மிஸ் ஆகிட்டா கண்ணீர் வருது இல்லை மிஸ் ஆகிட்டா கண்ணீர் வருது இல்லாம அந்த சுண்ணத்தில் ஒரு குரலுக்கு சமலே கவல் இல்லையே அல்லாஹ விளங்குவோம் அல்லாஹோ விளங்குவோம் அதுவே மிகப்பெரிய அறிவாடு அல்லாஹோ விளங்குறதற்கு செய்ய முயற்சி எங்கள் அல்ல யாரு எங்கள் அண்ணாவுடைய வல்லமை என்ன இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லிடும் சரிசிரங்கள் சொல்லலும் கவனத்துக்குள்ள அங்க அடிக்கிறாங்க இங்க அடிக்கிறாங்க அது பார்த்தது இது பார்த்தது நாங்க எதிர்பார்க்கறோம் வானத்தை பிச்சு கொண்டு ஒரே உதவி வரணும் அவனுக்கு எல்லாம் இடிபுழுந்து சாணும் இப்படிதான் பாக்க அல்லாருடைய உதவி நுணுக்கமான உதவிகள் அல்லாஹ் நெருப்ப நெருப்பாகவே மக்கள் பேசக்கூடிய பேச்சாளர்கள் கண்ட மாதிரி பேசுவாங்க இப்ராஹிம் ஆன இஸ்லாத்தை பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் பேசினால் இப்ராஹிம் முடிஞ்சு எவனுக்கு தேவையா எவனுக்கு தேவையா பாப்பாவை பார்த்துக்கொண்டு இவான்கொண்டு எப்படியெல்லாம் பேசி இருப்பாங்க அல்லா பக்மர் ஆனால் அல்லாஹ் நெருப்ப நெருப்பாகவே விட்டான் நெருப்பு அதே மாதிரி பத்து அதே கடல் இருந்துச்சு அதே போல இருந்துச்சு நெருப்பு கோவன் போட்டான் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கும் சாந்தமாக இந்த ரெண்டும் சேர்ந்த கிளைமேட் சொற்கத்தில மட்டும்தான் சாந்தமாகவும் புதுமையாகவும் இது சொர்க்கப்பெரிய கிளைமேட் அல்லா இப்ராஹிம் அலே இஸ்லாத்துக்கு நெருப்புக்குள்ள கொண்டுதான் துன்யில துன்யாவுடைய நெருப்புக்குள்ள எல்லாம் குறிச்சா கனிமகளே அது மட்டுமல்ல அல்லா இவ்ராயத்துக்கு அந்த நெருப்புக்கு போட்டு ஓட நெருப்பு எப்படி பேப்பா செஞ்சு மலை சிலாத்த கட்டி இருந்த கயிறு பத்துச்சு ஆனால் ஒரு ரோமம் சரி பார்த்து கனிம சோதனை பால்கிறார்களே எங்க அல்லாவுடைய உதவி வர ஆரம்பிச்சா இப்படித்தான் வரும் எங்க அல்லாவுடைய உதவி இப்படித்தான் வரும் ஆனால் நான் அண்ணாட பக்கம் திரும்பறோம் அல்லா அவனுக்கு எதிர வரக்கூடிய மூசாவை தேடி தேடி கொண்டான் யார் இந்த மூசா யார் இந்த மூசா லட்சக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொண்டான் லட்சக்கணக்கான குழந்தைகள் பில்லைகளை யாரும் பெற்றாலுக்கு கணவன் மழைமார்களை பிரிச்சு வச்சான் பல காலமாக நிரான இப்படி வச்சும் கூட இப்படி வச்சும் கூட அந்த இப்ராஹிம் அலை அந்த அல்லா அல்லா புறக்கத்தான் குறக்கில்லை அல்லா வளர்த்தது சிறாந்த மடியில கண்ணி மார்களே நாங்கள் நினைக்கிறேன் இவனுக்கு இடி போகணும் வேண்டும் இல்ல அல்லா சுல்லான் இவன் மடியில தான் நான் வளர்க்க போறேன் இவந்த மடியில தான் வளர்க்க போறேன் இவன் பிள்ளைக்கு கொடுக்க போறேன் அல்லாஹ் வளர்த்து காட்டில்லையா அல்லாஹ் வளர்த்து காட்டில்லையா கண்ணியமானவர்களே என்னோட அல்லா உதவி செய்ய யாரையும் அழிக்கணும் ஒழிக்கணும் இடிபூலும் அது செய்யணும் இது செய்யணும் ஆட்சி பெறணும் அந்த ஆட்சி வரணும் இந்த ஆட்சி வரணும் கதிவான எல்லாருக்கும் தேவை நானும் நீங்களும் வல்லாவுடையோ நானும் நீங்களும் வல்லாட பக்கம் திரும்பவும் எங்களோட பாவங்களுக்கு அல்லாஹ் சோதா செய்யும் எனவே அந்த சனி வார்த்தைகளை அல்லாஹூர் பக்கம் திரும்புவோம் நீங்களாக அப்படிப்பட்ட வார்த்தைகளால் சரியில் முடிக்க முடியாது யாருமான் பாவம் செஞ்சு செஞ்சு உள்ள பாவம் செஞ்சு செஞ்சு உள்ள சிந்தனை வருவதில்லை அம்மா உங்களை விளங்குற அளவுக்கு என்ன உள்ளதில்லை ஆன்மா இந்தியா எல்லாமே விளங்குது நீ வச்சு இல்ல எங்களை வந்து சிறனாலே எங்களை வந்து சிறமானே நீ எங்க உள்ளங்க பாவீட்டுனா உண்மையான கோபடிதான் ஆசையான உண்மையான பேரையால் ஆட்சியால் சொல்றது ஆட்சியால் உனக்காக வாழக்கூடிய ஆசையால் தான் அடையாளங்களை யாருடைய அடைஞ்சிரும் என்ன அடைஞ்சி மூத்த நீ எங்களுக்கு வேண்டும் நீ இல்லாத உள்ளடி தேடி அமைச்சியோ இதயங்களுக்கு உண்மையான கூட்டத்தில் உண்மையான தக்குவாவுலாம் ரமண்கு பின்னாலை உண்மையான தக்குவாவுதாக்கியா உண்மையான உருடைய பயத்தை பாக்கியால இஸ்லாசிய முஸ்லிம்களை பாதுகாத்திரியா இருந்தாக்கள் மக்துபாய் பாதுகாத்திரியா அலுவலக அலுவலகம் அளவு ஆசிரியம் அப்படின்னு உணவான மூத்து வரைக்கும் உள்ளங்கள்ல பாதுகாக்கிறாங்க அவசரமாக முடிவு முடிவுகளாக வாழ் பாக்கியா முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களும் ஒன்று சேர்த்துறியா அந்த நூல் காரணத்தினால உன்னுடைய உதவி அவசரம் இறக்கியா உன்னுடைய உதவி அவசரமா இறக்கியா எத்தனையோ அந்நியவன கஷ்டங்களை கண்டிருக்கிறதா இருந்தா பார்த்திருக்கிறவங்க ஒரு தலைவர் அதே காரணத்துக்காக அடிக்கப்படுவோம் அதே காரணத்துக்காக ஒதுக்கப்படுகிறோம் அதே காரணத்துக்காக மீன் பணிகள் சுமத்தப்படுகிறோம் அவசரமானது எதிரான சூழ்ச்சியை தகுதிபடியாக மற்ற மக்களுக்கு ஹிதாயத்தனத்தை கோபத்தையும் பராமரிப்பு அல்ல பாடம் என்ன ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக நிலைமை கடைசி நேரத்தை சனிமாவாசி தந்திரியா நேரத்தில் அங்கு முன் அடிபட்டு பாதுகாத்திரியால் கேவலமான பாதுகாத்திரியால் தந்தையான மௌத்தாய் அல்ல ஒன்னு அடைஞ்சு மூத்த பாசிக்கு தாயால் தான் நீ விரும்பக்கூடிய அமல் எரிக்கிற நேர மூச்சுத்தாயால் தாயால் மோசத்தாயால் மொத்த முக்கியமான மோசத்தாயால் உணவு தான் நதியோடு வாழ்கிற பாக்கிய காணிகளான சரியான நதியோடு இருக்கிற பாத்தியத்தில் தீபாக்கியான நதியோடு இருக்கிற பாத்தியத்தில் தீபாக்கியா